வணக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள விஜயா கமலேஷ் தகில் ரமணி என்பவர் இதற்கு முன்பு மும்பை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றியுள்ளார் இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஷாங்காய் கூட்டுறவு நிறுவனத்தின் அமைதி பணி ரஷ்யாவில் நடைபெறவுள்ளது மூன்று இந்தியாவில் முதல் முறையாக பண பரிமாற்றத்திற்காக கருவெளி உறுதிப்பாட்டை அறிமுகப்படுத்தியுள்ள வங்கி ஆக்சிஸ் வங்கி நான்கு புதிய காணொலி அடிப்படையிலான வினாடி வினா செயலியை கேமியோஸ் என்ற செயலியை உள்ள நிறுவனம் கூகுள் நிறுவனம் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆண்ட்ராய்டின் எட்டாவது பதிப்பின் பெயர் என்ன இரண்டு உலகின் மிகப்பெரிய பறவை சிற்பம் எங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது மூன்று பசு பாதுகாப்பு காவலர்களுக்காக அடையாள அட்டையை வழங்க உள்ள மாநிலம் எது நான்கு மத்திய ரிசர்வ் வங்கியின் அலுவலர்கள் அல்லாத இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி